اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم ان الحمد لله نحمده ونستعینه ونستغفره نعوذ بالله من سوء انفسنا ومن سیئات اعمالنا من يهدی الله فلا مضل له ومن يضلل فلا هادی له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد மாபெரும் நாள் முதல் உலகம் அழிய போகும் நாள் வரை சிறந்த மனிதராகிய ஒரு மனிதரை பற்றிய வரலாற்றை இன்று முதல் நாம் காணவிருக்கின்றோம் இந்த நபரை பற்றி அனைவருக்குமே தெரிந்திருப்போம் அவர்தான் இறைவனின் இறுதி தூதராகிய முகமது சல்லா அலி வசல்லாம் அவர்கள் அவர்களுடைய வரலாற்று வாழ்க்கை வரலாற்றை தொடர் தொடராக காணவிருக்கின்றோம் இன்ஷால்லா இப்ப இன்னைக்கு வந்து நம்ம அறிமுகத்தம் அறிமுகம் அந்த வரலாற்றை பற்றிய அறிமுகம் என்ன அதோட சிறப்புகள் என்ன அதனுடைய தேவைகள் என்ன வரலாற்றை தெரிந்துக்க வேண்டியதான அவசியம் என்ன இதெல்லாம் வந்து பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கு இன்ஷால்லா முதலாவதாக இந்த இப்ப நம்ம பார்க்க போற வரலாறு பொதுவாக வந்து பல வரலாறுகள் இருக்குது நம்மளுடைய புழக்கத்தில் தமிழாக இருக்கட்டும் வேறு வேறு மொழிகளாக இருக்கட்டும் ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்கு அப்ப ஏன் வந்து நம்ம இதை திரும்ப பேசணும் திரும்ப இன்னொன்ன கொண்டு வந்து ஏன் பேசணும் அப்படின்னு கேள்விகள் வரலாம் இதற்கான விடை வந்து இறுதியில் கிடைக்கும் இந்த நிகழ்வுடைய இறுதியில் கிடைக்கும் மற்ற வரலாறை விட இந்த வரலாறு ஏன் பேசப்படணும் அப்படிங்கிற விடை வந்து இன்ஷால்லா இறுதியில் இப்ப இந்த உரையினுடைய சாராம்சம் முக்கிய சாராம்சம் எந்தெந்த நூல்களில் இந்த உரை வந்து பேசப்பட்டது அது அனைத்தும் நாம் இந்த பகுதியில் இறுதியில் காணுவோம் இன்ஷால்லா அதே போல அதற்கு முன்னதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சீரா முதலாவது வந்து சீரா அப்படின்னா என்ன அப்படிங்குற ஒரு அரபி வார்த்தையுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சீரா அப்படிங்கறதுக்கு வார்த்தம் என்ன அர்த்தம் என்னன்னு சொன்னா பாதை பாதை அப்படின்னு அர்த்தம் செயர் செயர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்ததுதான் இந்த சீரா அப்படிங்கிற வார்த்தை அப்ப இது வந்து பாதை ஒருத்த ஒரு பாதையில போறோம் அப்படிங்கறது அர்த்தம் தான் சீரா அப்படிங்கிறது அதே போல இதற்கு டிக்ஷனரி நடத்தை அணுகுமுறை வாழும் முறை ஒழுக்கம் இது போல வந்துட்டு பல அர்த்தங்கள் இருக்குது அதே போல சீரா அப்படிங்கிறது நபியுடைய வாழ்க்கையை குறிப்பது மட்டும் கிடையாது ஒரு மனிதருடைய வரலாற்றை படிப்பதே வந்து சீராதான் குறிக்கும் உதாரணமாக அபுபக்கர் லலி இல்லாவினுடைய சீரா மூசா அலையுடைய சீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருடைய வாழ்க்கை வரலாற படிக்கிறதுக்கு நம்ம வந்து குறிப்பிடுற சொல் தான் வந்து சீராவாக இருக்குது இப்ப இந்த வரலாறு ஏன் படிக்கணும் அப்படிங்கிற சில முக்கியத்துவத்தை வந்து பார்ப்போம் குறிப்பாக சீரா அதாவது இந்த வரலாறு தான் நபி சொல்லல்லா அலேஸ்வலம் அவர்களுடைய வரலாறு தான் இஸ்லாத்துடைய வரலாறு முழு இஸ்லாத்துடைய வரலாறு நபி சொல்லா அலே சொல்லத்துடைய வரலாறு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அவர்களுடைய மகன் அவர் சொல்றாரு என்னுடைய தந்தை அதாவது சாதிபின் அபிபக்கா சொல்லு அவங்க சொல்றாங்க அவங்க வந்து தன்னுடைய மகனுக்கு வலியுறுத்துறாங்க வரலாற்றை ரொம்ப ரொம்ப ரொம்ப அவர்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வலியுறுத்துறாங்க எந்த அளவுன்னு சொன்னா இது உன்னுடைய தந்தையினுடைய வழிமுறை இதனை வந்து பற்றி பிடித்துக்கொள் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க குறிப்பா வந்து மகாசி அதாவது மகாசி அப்படின்னா போர்கள் ரசூல்லா சுல்லுடைய இரண்டாம் பகுதி முழுக்க முழுக்க போரிலேதான் களி அப்போ அந்த போருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக் காட்டுறாங்க அதே போல அலி இபினு ஹசன் இபுனு அலி அல்லா அலி இவர் இவர் வந்து தன்னுடைய இவர் யாருன்னு சொன்னா அலிவனுடைய பேரன் ஹசன் அலிவான் அவர்களுடைய மகன் இவர் சொல்றாரு குரானுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை வரலாறு படிப்பதற்கு எங்களுடைய தந்தைமார்கள் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க இப்ப வரலாறுக்கு அந்த அளவு முக்கியத்துவம் சஹாபாக்கள் மத்தியில கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல மற்ற நபிமார்களுடைய வரலாறுகள் எல்லாமே குரான்ல சொல்லப்பட்டிருக்கு இப்ப நமக்கு முசாஸ்லத்துடைய வரலாறு வேணும் சொன்னா குரான்லந்து எடுத்துக்கலாம் இப்ராஹிம் வரலாறு நமக்கு தீனே அதுதான் வரலாறு படிப்பதுதான் தீனுடைய ஆணி வேற இருக்கு அதே போல நபி மீதான அன்பை அதிகரிப்பது மீது உள்ள அன்பை அதிகரிப்பது இந்த வரலாற்றை படிப்பது காரணமாக இருக்கு ஏன் இன்னும் தன்னை நேசிப்பதை விட அதிகமாக என்னை நேசிக்காத வரை உங்களுடைய ஈமான் வந்து முழுமையடையாதுன்னு சொல்லி காமிச்சாங்க சஹி புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிசுல்லா நேசிப்பது ஒரு இபாத ஒரு மனிதரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் அவரை பற்றி நேசமே வரும் ஒரு முறை உமர் அல்லாங்க யார் அசுல்ல நேசிக்கிறேன் உலகத்துல அனைத்தையும் விட நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எனக்கு அடுத்து அப்படின்னா அதுக்கு நபிசா சொல்லி காமிச்சாங்க உங்களையும் விட தன்னையும் விட ஒருவர் என்னை நேசிக்காதவரை அவருடைய ஈமான் பரிபூர்ணமாக சொல்லி காமிச்சாங்க அப்ப நம்மை நாம் நேசிப்பதை விட ரசூல்ல சொல்ல நேசிக்காதவரை நம்மளுடைய ஈமான் வந்து குறையுடைய ஈமான் தான் நேசம் ஒருவர் மேல வரணும் அவருடைய வரலாறு நம்ம படிச்சேன் உதாரணம் அம்ருபு இல்ல இவர்கள் வந்து ஒரு முக்கியமான சஹாபி இவர் தன்னுடைய மரண நேரத்தில் இருக்கும் போது அவருடைய மகன் வந்து கேட்கிறாரு தந்தையை ஏன் அழுகுறீங்க நீங்க ரச மூமின் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க பல சுப செய்திகள் சொல்லப்பட்டவங்க நீங்க ஏன் வந்து அழுகுறிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு அமருப் ஹாஸ்டல்ல சொல்லி காட்டுறாங்க நான் இஸ்லாத்துல காலத்தின் முதல்ல மூன்று காலகட்ட மூன்று நிலையுமே நான் தாண்டி வந்திருக்கிறேன் முதலாவது நிலை நான் ரசூல்லா சொல்லாலஸ்த பலமுறை கொள்வதற்கு திட்டம் போட்டு பல படையெடுத்து பல சூழ்ச்சிகள் செய்து உலகத்திலேயே வெறுப்புக்குரிய மனிதர் ஒரு காலத்தில் எனக்கு யாராக இருந்தாங்கன்னு சொன்னா நபி சிவா அலசமாக தான் இருந்தாங்க அந்த நிலைமையில நான் மறைஞ்சிருந்தேன்னு சொன்னா நான் நிச்சயமா நரகத்துக்கு தான் போயிருந்திருப்பேன் இது என்னுடைய முதல் நிலை என்னோட இரண்டாம் நிலை இருக்குது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தருணம் சொல்லிக்காட்டுறாங்க அவர்கள் போய் நான் ரசூல்ல பையத்து செய்ய போறாங்க பயத்து செய்ய போகும்போது அவங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க அமருபின்லான்னு ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க என்னன்னு சொன்னா நான் பல தவறுகள் உங்க மேல பண்ணிருக்கிறேன் உங்க மேல பல அநீதிகள் பல அவதூறுகள் பல கொலை முயற்சிகள் எல்லாமே பண்ணிருக்கிறேன் இப்ப இதெல்லாம் நீங்க மன்னிச்சு விட்டுருவீங்களா அதுவும் இல்லாமல் முஸ்லீம்கள் மேல பல விஷயங்கள் நான் செஞ்சிருக்கிறேன் கொலை முயற்சிகள் பல பேரை கொண்டு இருக்கிறாங்க அவர்கள் வருவதற்கு முன்னாடி பல போர்கள் தொடுத்தும் வந்திருக்கிறாங்க அப்ப என்ன நீங்க கொலை செய்ய மாட்டேன்னு நீங்க வாக்குறுதி கொடுக்க நான் இஸ்லாத்துக்கு வரேன் பையத் செய்ய வரீஸ்ல சொல்லி காமிச்சாங்க யா அம்ரு உங்களுக்கு தெரியாதா ஹிஜிரத்துக்கு முன்னாடி முன்னாடி உள்ள பாவங்கள் அதே போல ஹஜ்ஜ் செஞ்சிட்டோம் அதுக்கு முன்னாடி உள்ள பாவங்கள் அதே போல ஒருவர் சஹாதா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு சொன்னா அதற்கு முன்னாடி உள்ள பாவங்கள் அழிக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி காட்டினான் அப்ப இவரு சஹாதாவா மொழிகிறாரு களிமாவ ச இஸ்லாத்துக்கு வர்றாரு எந்த அளவுக்கு அவருக்கு நேசம் அதிகமாயிருச்சு அவரே சொல்லி நான் வந்து அந்த அளவுக்கு அந்த அளவு நான் கண்ணியம் கொடுப்பேன் அந்த நேரத்தில் நான் மரணம் சேர்ந்தேன்னா கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போயிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான் மூணாவது நிலைமை அது நமக்கு இப்போது இந்த வரலாற்றை படிக்கிறப்ப அது தேவையில்லாத ஒரு நிலை என்னன்னு சொன்னா மூவாவியர்லானுக்கும் அழிவருளானுக்கும் நடக்கக்கூடிய போர்களின் போது பல குழப்பங்கள் உமர் இல்லு பிறகு பல குழப்பங்கள் விளைவிக்கும் அப்ப அந்த நிலைமையை இவர் நினைவு கூர்ந்து அதை வந்து சொல்லி காட்டுவார் இப்ப இதெல்லாம் சொல்லி அழுவார் மரண தருவாயில் யாரும் ஒரு சஹாபி இப்ப நமக்கு தேவையானது இந்த இரண்டாம் நிலை அவரு இஸ்லாத்தை ஏற்று ரசுல்லாவுக்கு நெருக்கமாக இருந்து எந்த அளவு அவருடைய அன்பு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா நேரிட்டு கூட பார்க்க மாட்டாராமா அவர் மீது உள்ள கண்ணியத்தினால நான் வெக்கமடைஞ்சு என்னுடைய முகத்தை வந்து நான் அதை கீழே போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப ஒருவரை நேசிக்கணும்னு சொன்னா அவரை முழுமையாக அறியாம அவரை நம்ம நேசிக்கவே முடியாது ஆக அவரை நேசிப்பதற்கு அவரை அறிவது மிக முக்கியமான விஷயம் கிருக்காங்க நம்ம ஒருத்தரை பத்தி தெரியாம அவர் நேசிக்கிறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க ஆக நபிசுல்லாவசத்தின் மீது நேசம் அதிகரிக்க நபிசுல்லாவசத்துடைய வரலாறை படிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கு அதே போல அல்லா தலா சொல்லிகாட்டுறான் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி நாலாவது சொல்லிக் காட்டுறான் உங்களுடைய தந்தையர் உங்களுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் மனைவியர் உங்களுடைய உறவினர்கள் நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள் இது எல்லாத்தையும் விட உங்களுக்கு வந்து அல்லாஹ் அல்லாவுடைய ரசூல் அல்லாவுடைய பாதையில் போர் இதெல்லாம் விட இதோவா வச்சுட்டோம் சொன்னா அல்லாஹுடைய வேதனை உங்களுக்கு வருவதற்கு இங்க காத்திருங்க நல்லா சொல்றோம் அப்ப அல்லாவை நேசிப்பது அல்லாவுடைய தூதரை நேசிப்பது அல்லாவுடைய பாதையில் பாடுபடுவதை நேசிப்பது இவை அனைத்தையும் விட அதாவது தன்னை விட மனைவியை விட குழந்தைகளை விட வியாபாரத்தை விட வணிகத்தை விட அனைத்தையும் விட நேசம் அதிகமாக இருக்க வேண்டும் அல்லாவின் மீதும் அல்லாவுடைய ரசூல் மீதும் அல்லாஹுடைய பாதையில் போரிடுவதன் மீதும் அதாபு வருவதற்கு வெயிட் பண்ணுங்க நேசம் அதிகரிக்கும் அவரை பத்தி படிச்சே ஆகணும் அதே போல ஒரு மிக சிறந்த உதாரணத்தை பின்பற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய மிக சிறந்த வாழ்வியல் முறையை படிப்பதற்கு நாம் நிச்சயமாக ரசூல்ல வரலாறு படிச்சே ஆகும் மூன்றாவது காரணம் இப்னு அஜர் ராமத்துல சொல்லிக் காட்டுறாங்க யார் மறுமையில் ஈரேற்றம் பெறணும்னு ஆசைப்படுறீங்களோ இன்மையில நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் நினைக்கிறீங்களோ அதே போல வாழ்க்கையின் நினைக்கிறீங்களோ அதே மிக ஒழுக்கமான வாழ்க்கைய வாழ வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அவர் சொல்லிகாட்டுற அப்ப வாழ்க்கையுடைய நோக்கமே ரசுல்லா செல்லரசன் சொல்லிக் கொடுத்ததுதான் அவர் வாழ்ந்து காட்டு போனதுதான் அதே போல குரான் முக்கியமான நோக்கம் என்ன சொன்னா குரானை புரிவது குரானை புரிவதற்கு நபிசுல்ல வாழ்க்கை முறையை வரலாற்றை படிக்க வேண்டியது மிக முக்கியமாக இருக்குது சில உதாரணத்தை சொல்லி நம்ம பார்ப்போம் பொதுவாக வந்து ஆகியத்தை பற்றி ஏவல் விளக்கல்கள் அதே மற்ற நபிமா வரலாறுகள் இதெல்லாம் வந்து புரிஞ்சு வந்து நமக்கு ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்காது அந்த ஆயத்தின் பின்ன பிறகு வந்துட்டு ஒரு பின்னணி இருக்காது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்கள் இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து அதன் பின்னணிகள் வந்து நமக்கு தேவைப்படாது சில வசனங்கள் உதாரணமாக அந்த உதாரணங்கள்லாம் பார்ப்போம் புரிந்து கொள்றதுக்கு சில அத்தியாயங்களே புரிந்து கொள்றதுக்கு அதன் தெரிஞ்சிருக்கணும் உதாரணமாக சூரத்தில் அகசாப் இந்த அத்தியாயம் முழுக்க முழுக்க எப்ப இறங்கும் சொன்னா அந்த அகல் யுத்தம் போர் இந்த போர் நடக்கும் போதுதான் இந்த வசனங்கள் எல்லாமே இறங்கும் அப்ப அந்த போர்ல என்ன நடந்துச்சு என்ன மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு கடும் குளிர் அடிக்கும் போது ஓடிடுவாங்க இப்போ இது போல அந்த சூழ்நிலைகள்லாம் தெரிஞ்சதுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அல்லா வந்து ஆயத்திறக்கும் அப்போ அந்த வரலாறு தெரிஞ்சிருந்தாதான் இந்த ஆயத்து எப்போ இறங்குச்சு அப்படின்னு தெரியும் அதே போல சூரத்து ஆலைமரான் இந்த அத்தியாயம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் நஜ்ரான்லருந்து பேக் பண்ணிட்டு வருவாங்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் வெட்டி படுக்கை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பல நாள் டிராவல் பண்ணி ரசூல்லாட்டை அவர் நபி இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக வருவாங்க ஒரு நபியாக தான் செக் பண்ணுறதுக்காக வருவாங்க வந்து பல கேள்விகள் வைப்பாங்க நசூல்லாக்கு எந்த எதுக்குமே பதில் தெரியாது எல்லாம் இறக்கி கொடுத்தாதான் அப்ப அல்ல அந்த கேள்விகளுக்கு எல்லாம் இறக்கி கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஆயத்துகள் அப்போ இதெல்லாம் தெரியும் சொன்னா அதோடைய பேக்ரவுண்ட் தெரியும் அதே போல ஊதிய அந்த கள நிலவர அந்த களத்தில் இறங்குற அதிகமான ஆயத்துகள் சூரத்தில் ஆலயமிரான்னு இறுதியில் இருக்கும் அப்ப இதை விளங்கணும்னு சொன்னா இந்த பேக்ரவுண்ட்ல என்ன இருக்கு அந்த வரலாறு தெரிஞ்சாதான் இந்த வசனங்கள்லாம் நம்மளால விளங்க முடியும் இது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வசனங்கள் குரானில் இருக்கு குரானை விளங்கணும் சொன்னா நிச்சயமாக நம்ம வந்து இந்த ரசுல்லாய் சொல்லாலுடைய வரலாற்றை படிச்சே ஆகணும் அதே போல இஸ்லாமத்தை வந்து நிலைநாட்டுவதற்கான முறையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ரசுல்லாய் சொல்லாலே வாழ்க்கை வரலாறு படித்தான் அதற்கு முன்னாடி இந்த குரானை விளங்குவதற்காக ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா சூரா ஆல சூரா சூரல் சூரத்தில் பக்கரால இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு வசனம் என்ன வசனம் சொன்னா கருப்பு நூலில் வெள்ளை நூலை நீங்க பாக்கும் வரை நீங்க உண்ணலாம் பருகலாம் சகர் செய்யலாம் அப்படின்னு வசனம் இருக்கும் ஒரு சகாபி என்ன பண்ணுவார்னு சொன்னா அவர் ஒரு கருப்பு நூல் எடுத்து தளவாணி கடியில வச்சுக்குவார் அது வெள்ளையாவும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் சகர் நேரம்லாம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பார் விடிஞ்ச பிறகு ரசூல் நாட்டை கொண்டு வருவாரு கருப்பு நூல் வெள்ளையாவே ஆவல நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு வருவாரு உடனே ரசூல் சொல்லுவாங்க விளக்கி கூறுவாங்க கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் பிரித்து அறியக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் நீங்க சாப்பிடலாம் இதுதான் இந்த வசனத்துடைய அர்த்தம் சொன்னா இது மாறி பின்னாடி இந்த வசனங்களுக்கு பின்னாடி பின்னணியில என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சாவும் இந்த பின்னணிதான் வரலாறு இந்த வரலாறு தெரியாம குரானை முழுமையாக விளங்கிக் கொள்வது கடினமான ஒரு விஷயம் பல வசனங்கள் பின்னணியோட தான் இந்த பின்னணியை தெரிந்து கொள்ளணும் வரலாறு படிப்பது மிக முக்கியத்துவமான ஒன்னு அத்தியாவசியமாக இருக்குது அடுத்ததாக இஸ்லாத்தை வந்து நிலைநாட்டும் முறை கண்டிப்பாக ரசூ இல்லா சொல்லத்துடைய வரலாறு தெரிஞ்சுருக்கணும் இது சாதாரண ஒரு கம்யூனிசமோ இல்ல இயத்திசமோ அது மாதிரி கிடையாது இறைவன் திறந்து வந்த மார்க்கம் முழு மனித சமுதாயத்துக்கும் ஜின் சமுதாயத்துக்கும் முழு உலகத்துக்கும் இடையூறு இல்லாம முழு உலகத்தை எப்படி நல்ல முறையில நடத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இறைவன் கொடுத்த வழிமுறை அப்ப இந்த வழிமுறை நிலைநாட்டுன்னு சொன்னா இறைவன் எப்படி வழி நடத்தி காட்டினோ அந்த வழிமுறை தான் நம்ம கொண்டு போகணும் அப்ப இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தி காட்ட அத ஒரு சிஸ்டமா எஸ்டாபிளிஷ் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம வரலாற வந்து நம்ம படிச்சே உதாரணமாக நம்ம பொதுவாக வந்து ரசூல்லா சுல்லா ரசத்துடைய வாழ்க்கையில் வந்து மூணு ஸ்டேஜ் இருக்கு தாவா பண்றதே மூணு ஸ்டேஜ் இருக்கு ஒன்னு மறைமுகமா பண்ணாது சில ஆண்டுகள் வெளியவே தெரியாது குறைசி தலைவர்களுக்கு இவரு முஸ்லீம் ஆயிட்டாரு மக்களை வந்து இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து தெரியவே தெரியாது அங்க இருக்க மக்களுக்கு அப்புறம் வந்து பகிரங்கமான அழைப்பு விடுக்க ஆரம்பிச்சார் அப்புறம் மக்காவிலிருந்து மதினா ஹிஜ்ரத் செஞ்ச பிறகு அப்ப தாவா முறையே வேற மாதிரி இருக்கும் போர்கள் முழுக்க முழு போர்கள் இப்படி போகும் அப்ப எதை எந்த நேரத்தில் வெளிப்படையா பண்ணணும் எந்த நேரத்தில் பணிஞ்சு போகணும் எந்த நேரத்தில் போக கூடாதுலா செல்லும் எந்தெந்த நேரத்தில் இந்த மாதிரி பணிஞ்சு போயிருக்கிறாங்க எந்தெந்த நேரத்தில் வந்து பணிந்து போகாமல் எந்தெந்த நேரத்துல விட்டு கொடுத்து எந்தெந்த விட்டு கொடுத்து போகாம இருக்கா படிச்சா வரலாற்றை அறிவு அஹமத்து சொல்லி காட்டுறாங்க சொல் வடிவிலான கட்டளைகள் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா சொல் வடிவிலான கட்டளைகள் குரான் மூலமாக ஹதீஸ் மூலமாகவும் வந்துருச்சு அதை செயல்படுத்தி காட்டுறது ஒரு ஒரு புத்தகம் இருக்கு அதை கொடுத்துட்டு அதனை பின்பற்று சொன்னா நமக்கு அதை எப்படி செயல்படுத்தினாங்க அப்படிங்கூலும் கருப்பு நூல் செயல்படுத்தி விதம் எப்படி அப்படிங்கறதுக்காக தான் அல்லா தலா நபிமாறுகள் அனுப்பி வச்சான் ஆக செயல்படுத்தி காட்டி அதை எப்படி நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அல்லாஹ் அனைத்து நிலைகளையுமே ஏற்படுத்தி வச்சான் தைமமுடைய வசனம் இறங்குதுன்னு சொன்னா ஒரு சகாபிக்கு குளிப்பு கடமையாக்கி தண்ணி இல்லாம அதை அல்ல செயல்முறைப்படுத்தி காட்டி நமக்கு படிப்பனை அல்லாத்துல உருவாக்கி காட்டணும் அதே போல ஒரு போருக்கு போயிட்டு வரும்போது ஆயிரக்கணக்கான சகாபாக்களை அப்படியே அல்ல உறங்க வைப்பான் ஒருவரு கூட நம்ம பத்து பேர் படுத்திருந்தோம்னா கூட அலார இல்லைன்னா ஒரு தராத எந்திரிச்சிரும் ஃபஜருக்கு ஆயிரக்கணக்கான சகாபாக்களையும் உறங்க வச்சு ஒருவேளை ஃபஜர் நேரம் முடிஞ்சு தூங்கி எழுந்திரிச்சா என்ன பண்ணணும் எல்லா சினாரியையும் எல்லா விஷயத்தையும் அல்ல நடைமுறைப்படுத்தி காட்டி நமக்கு நமக்கு மட்டும் உலக சமுதாயத்துக்கும் இத வந்து இப்படிதான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிய ஒரு நபர் தான் அப்ப செயல்முறை இப்படிதான் இஸ்லாத்திய நிலைநாட்டணும் இப்படிதான் நம்ம பின்பற்றணும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு ரசுல்லா சொல்லுடைய வரலாற்றை நாம் நிச்சயமாக படிச்சு ஆகணும் அடுத்ததாக ரசுல்லா சொல்லுடைய வரலாறு படிப்பதற்கு முக்கியமான ஒரு டைம் பாஸ்க்காக வரலாறு படிக்கிறோம் நாவல் வாங்கி நாவல் படிக்கிறேன் அந்த நாவல் படிக்கிறேன் சும்மா கேம் விளையாடுற மாதிரி பாக்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது இது இபாதத் இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைவருடைய பாவங்களே எல்லாம் மன்னிச்சுட்டு இருக்கிறான் மலக்குகள் சூழல் இருக்குது இந்த சபை எல்லாம் குரான் சொல்லி காட்டுறான் நபியே நீர் கூறும் நீங்கள் அல்லாவை நேசிப்பீர்களானால் என்னை பின்பற்றுங்கள் அல்லா உங்களை நேசிப்பான் உங்கள் பாவங்களை உங்களுக்காக மன்னிப்பான் மேலும் அல்லா மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபு உடனாகவும் இருக்கின்றான் மூன்றாவது தியாயம் முப்பத்தி ஓராசம் நேசிப்பது அவரை பின்பற்றுவது நம்ம பாவ மன்னிப்புக்கு காரணமான ஒரு விஷயம் அல்லாஹ் நேசிப்பதற்கு காரணமான ஒரு விஷயம் அப்ப இது ஒரு இபாதத்தினாலதான் வந்து உட்கார்ந்து சும்மா டைம் பாஸுக்கு கற்பனை கதைகளோ இல்ல ஒரு இயக்க தலைவரையோ ஒரு சித்தாந்தத்துடைய தலைவரை நம்ம படிக்கிறதுக்காக உட்கார்ல இதனுடைய அசலான நோக்கமே இது ஒரு இபாதத் வழிபாடு அசுல்லா சுல்லாத்துடைய வாழ்க்கை வழிமுறையை தெரிந்து கொள்வது வாழ்க்கை வரலாற்றை அறிந்து கொள்வது இது ஒரு இபாதத்தாக கருதப்படுது ஆக இந்த இபாதத்தை அனைவரும் நம்ம செய்யணும் அடுத்தது முக்கியமான இன்னொரு நோக்கம் என்னன்னு இஸ்லாமிய அடையாளத்தை வந்து உருவாக்குறதுக்கு இல்லைன்னா அதை பின்பற்றுவது இப்போ ஒவ்வொரு கல்ச்சர் வச்சிருப்பாங்க பொதுவாக வந்துட்டு வெஸ்டர்ன் கல்ச்சரு இப்போ நம்ம நம்ம தமிழ்னா தமிழ் கல்ச்சரு ஒவ்வொருத்தவங்களும் அந்தந்த கல்ச்சர் இருப்பாங்க ஆனால் முழு உலகத்துக்கும் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட கல்ச்சர் என்னன்னு சொன்னால் இறைவனால் அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்பட்ட கல்ச்சர் இஸ்லாமிய வழிமுறை தான் இப்போ இந்த அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கும் இந்த அடையாளத்தை பின்பற்றுவதற்கும் ஒரே ஒரு நபர் நமக்கு ரெஃபரன்ஸ் அது யாருன்னு சொன்னால் ரசூல்ல சொல்லல சொல்லு இதை தெரிந்து கொண்டுதான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அந்த கல்ச்சரை நம்ம அறிய அறிய முடியாமல் ஏற்பாடுகள் நிறைய பண்றாங்க ரஷ்யாவை சேர்ந்த முக்கியமான ஒரு வரலாற்று ஆய்வாளர் சொல்றாரு அலெக்சாண்டர் சோப்சன் அப்படிங்கிற சொல்லி காட்டுறாரு ஒரு சமுதாயத்துடைய அடையாளத்தை அழிக்கணும்னு சொன்னா அதோடைய ஆணி வேற நம்ம என்ன பண்ணணும் சொன்னா அசச்சிரணும் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இப்ப இஸ்லாத்துடைய ஆணி வேறு ரசுல்லா சொல்லாசுடைய வரலாறு தான் அவருடைய அடையாளம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை இதுதான் இஸ்லாத்துடைய ஆணி வேர் அப்ப இதை இதை நம்மளை படிக்க விடாம இதை விட சிறந்தது இந்த மனிதர் சிறந்தவர் அந்த மனிதர் சிறந்தவர் இந்த சித்தாந்தம் சிறந்தது அந்த சித்தாந்தம் சித்தாந்தம் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கல்வி முறையில எங்க பார்த்தாலும் யார மகான்களா காட்டுறாங்க நசூல்லா வரலாறு நம்ம பார்க்க போறோம் யாரு மகான் அப்படிங்கிறது நமக்கு போக போக தெரியும் எந்த விஷயத்துல ரசூல்லா சுல்லால ஏதாவது ஒரு நபர் மிஞ்சிட முடியுமா அப்படிங்கறத வரலாற்றை நம்ம முழுவதும் படிக்குமோ தெரியும் அனைத்தையும் மறைத்து நமக்கு நம்மளுடைய அடையாளத்தையே மறைக்கிறாங்க அப்ப இஸ்லாத்துடைய ஆணி வேறு நாம் ரசுல்லா சுல்லாலுடைய வரலாற்றை படிப்பதும் சஹாபாக்களுடைய வரலாற்றை படிப்பதும் இதுதான் இஸ்லாத்துடைய ஆணி வேறாக இருக்குது அதே நம்ம கல்ச்சரை வந்து இப்போ எந்த அளவு நமக்கு மட்டுப்படுத்துறாங்க பாருங்க பிரான்ஸில் இன்னைக்கு புர்கா போடக்கூடாது தடை புர்கா போட்டுட்டு பொது இடங்களுக்கு போக முடியாது சைனாவில் போக முடியாது சைனாவில் நீங்க தாடி வச்சுட்டு போனீங்கன்னா பஸ்ஸில் ஏற்ற மாட்டோம் புர்கா ஹிஜாப் போட்டிருந்தா பொது வெளியில் நடக்க முடியாது சிறைக்கு தான் போகணும் இலங்கையிலுமே வந்துருச்சு இலங்கையிலும் இன்னைக்கு புர்கா போடுவதற்கு அதாவது நிக்கா போடுறதுக்கு தடை வந்துருச்சு அப்போ நம்மளுடைய அடையாளத்தை அழிப்பதில் வந்துட்டு இந்த சைத்தானிய சக்திகள் முழுவதும் வந்து மிக வீரியமாக செயல்பட்டு வருது நம்ம இந்த நேரத்தில் நம்மளுடைய அடையாளத்தை பற்றி அடையாளத்தை பின்பற்றமோ இல்லையோ அதை தெரிஞ்சுக்கிறது கூட நமக்கு பலருக்கு வந்து நேரம் இல்லை இப்ப நம்ம இளைஞர்களை கேட்டோம்னு சொன்னா ஒரு நடிகருடைய பெயரை சொல்லி அந்த நடிகருடைய படத்தை சொல்லுங்க இதற்கு முந்தைய படம் என்ன இந்த படத்துடைய பட்ஜெட் என்ன அதோட டேர்ன் ஓவர் என்ன அப்படின்னு கேட்டால் பே ஒரு கிரிக்க பதினாறு பேர் சொல்லுவான் ஒரு நாட்டுடைய கிரிக்கெட் கூட தேவையில்ல சாதாரணமா லோக்கல் நடக்கூடிய கிரிக்கெட் எடுத்துக்கோங்க அனைத்து டீம் அந்த டீம் எவ்வளவு ஏலத்துக்கு எடுத்தான் எவ்வளவு போன வருஷத்துக்கு எவ்வளவு கேள் எடுத்தான் முழு வரலாற்றையும் சொல்லுவான் நபியுடைய பேரை ஒரு அஞ்சு நபிமார்களுடைய பேரு கேளுங்க தெரியாது சொர்க்கத்துக்கு வாக்களிக்கப்பட்ட பத்து சகாபாக்களுடைய பேரு கேளுங்க தெரியாது இதே போன வருஷத்துல நடந்த ஒரு கிரிக்கெட் டீமோ இல்ல ஃபுட்பால் டீமுடைய பெயர் சொல்லு சொன்னா சப்சியூட் உட்பட சொல்லுவான் எந்தெந்த மேட்ச் ஜெயிச்சான் எந்தெந்தான் எவ்வளவு ரன் அடிச்சான் எத்தனை கேட்ச் குடிச்சான் எத்தனை விக்கெட் எடுத்தான் முழு ஹிஸ்டரியுமே சொல்லுவான் அப்ப நம்முடைய அடையாளத்தை நம்ம மொத்தமாக மறந்து நாம் யாரை பின்பற்றிட்டு இருக்கிறோம் யாரை நமக்கு முன்னுதாரணமாக எடுத்துட்டு இருக்கிறோம் கால்நாக்கு பிரோஜனம் இல்லாத மனிதர்களை நம்மளுடைய முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்மளுடைய நேரங்கள் அதுல செலவழித்தொண்டிருக்கிறோம் இப்ப நம்முடைய அடையாளத்தை நம்ம மீட்டெடுக்கணும்னு சொன்னா முக்கியமாக நாம் படிக்க வேண்டியது ரசூல்ல வரலாறு அதுதான் அடையாளமே அதுதான் நமக்கு ரெஃபரன்ஸே ரசூல்லா சொல்லா அது வரலாறை படிப்பதுதான் அதை அறிந்து கொள்வதுதான் நம்மளுடைய அடையாளத்தை மீட்பது அதை நாம் பின்பற்றுவதற்கு மிக முக்கியமான ஒரு அளவுகோலாக இருக்குது அப்ப இஸ்லாத்துடைய முதுகெலும்பே எதுன்னு சொன்னா சஹாபாக்கள் ரசுல்லா சுல்லாஹ் இவர்களுடைய வரலாற்றை படிப்பதுதான் இஸ்லாத்துடைய ஆணி வேறாக இருக்குது நாம் வந்துட்டு இந்த அடையாளம் அப்படிங்கிறப்ப இத முக்கியமாக பேசியாகணும் இஸ்லாம் அப்படிங்கறது ஒரு ஒருங்கிணைந்த சமுதாயம் அது ஒரு தனி கம்யூனிட்டியோ அதாவது உள்ளூர் அடையாளங்கள் உதாரணமாக நான் வந்து இந்த நாடு அதனால அந்த நாட்டுக்கார மேலே வந்து எனக்கு ஒரு கருணை வராது நான் இந்த மொழி பேசுறவன் அந்த மொழி பேசுறவன் வந்து சிறப்பு கிடையாது நான் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சொந்த அடையாளங்கள் உள்ளூர் அடையாளங்கள் இஸ்லாத்துடைய அந்த அடையாளங்களை வந்து நிகழைத்தரக்கூடாது பலஸ்தீனில் ஒருத்தனுக்கு அடிபட்டா இங்க இருக்கிறவனுக்கு வலிக்கணும் காஷ்மீரில் ஒருத்தனுக்கு அடிபட்டா அமெரிக்காவில் இருக்கவனுக்கு வலிக்கணும் ரசுல்லா சொல்லி காமிச்சாங்க நாம் அனைவரும் ஒரு உடல் போல முஸ்லீம் சமுதாயமானது எங்கேயாவது அடிபட்டுக்கும் காய்ச்சல் அப்ப நம்முடைய சொந்த அடையாளங்கள் மொழி அடையாளங்கள் நாட்டு அடையாளங்கள் இதெல்லாம் எக்காரணத்தை கொண்டும் இஸ்லாமிய அடையாளத்தை விட மிகைத்தரக்கூடாது அப்ப நமக்கு ஐடென்டிட்டி ரசுல்லா சொல்லா அலுவலமும் அதே போல இஸ்லாமிய அடையாளம்தான் நம்முடைய அடையாளம் அதை மீட்டெடுக்க அதை நாம் பின்பற்றம் வாழ்க்கையை படிச்சுதான் ஆகணுங்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையை படிக்கிறவன் இறுதியில் நிச்சயமாக ஒப்புக்கொள்வான் எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டா படிச்சாங்கன்னு சொன்னா நிச்சயமாக இவர் இறைவனிடமிருந்து வந்த ஒரு நபி அப்படிங்கறத நிச்சயமாக ஒப்புக்கொள்வார் வாழ்க்கைய வருடமா சாதாரண ஒரு மனிதர் தாய் கிடையாது தந்தை கிடையாது எழுத தெரியாது படிக்க தெரியாது எதுவுமே அதாவது ஒரு ஆட்சி அதிகாரம் தனக்கு வேணும் அப்படின்னு எந்த ஒரு ஆசையும் வெளிப்படுத்தாத ஆளு எந்த ஒரு ரீதியிலும் தன்னை வந்து முன்ன முன்னிலைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லாத ஒரு நபர் திடீர் நாற்பது வருடத்திற்கு பிறகு வந்து தன்னுடைய நாற்பதாவது வயதில் நான் நபி இந்த குரான் வந்து எனக்கு இறங்குது இறைவனிடமிருந்து இது வருது அப்படின்னு சொல்றாரு பிழை இல்லாத வேதம் எழுதப்படிக்க தெரியாத நபிட்டு இன்று வரை எல்லாத்தெல்லாம் குரான சொல்லி காட்டுறான் இது போல முடிஞ்ச ஒரு குரானை கொண்டு வந்துருங்க இல்லையா இது போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வந்துருங்க கொண்டு வந்துருங்க கண்டுபிடிச்சிருங்க அல்லா தலா சேலஞ்சு அப்ப இப்பேற்பட்ட குரானை படிக்க தெரியாத ஒரு உண்மை நம்பிக்கை கொடுத்து அந்த சமுதாயத்தை வந்து அல்லாஹால வந்து நேர்வழிப்படுத்தணும் அப்ப இது மிகப்பெரிய ஒரு சான்று நபிசுல்லாம் எந்தளவு ஒரு முக்கியமாக திகழ்ந்தாங்கன்னு சொன்னா அவர் வந்துட்டு சாதாரண ஒரு மனிதர் இருக்கூடிய வல்லரசுகள் அனைத்தையுமே எதிர்த்து நின்னாங்க அந்த ஒரு மனிதரை எதிர்த்து மொத்த வல்லரசுகளும் நின்று ஒரு ஆளு இந்த வல்லரசுகள் ரோம சாம்ராஜ்யம் பாரசீக சாம்ராஜ்யம் அரேபிய சாம்ராஜ்யம் எல்லாமே எதிர்த்து நின்றுச்சு இவர் இறைவனிடம் இருந்து மட்டும் வராம இருந்த ஒரு நபராக இருந்தா இப்பேற்பட்ட ஒரு படைக்கு முன்னாடி இப்பேற்பட்ட சாம்ராஜ்யங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் கூட தாக்குப்பிடிச்சிருக்க முடியாது ஒரே ஒரு நாள் கூட தாக்குப்பிடிச்சு நின்று முடியாது ஒரு நபரை கொண்டு அல்லா தாலா இன்னைக்கு பல நூறு கோடிகளை வந்து அல்லாஹால வந்து எஸ்டாபிஷ் பண்ணிருக்காங்க அப்ப அவருடைய வாழ்க்கையை படிக்கும் போது கண்டிப்பா இவரு அல்லாவிடமிருந்து வந்தவர்தான் அப்படின்னு தெரியும் எழுதப்படிக்க தெரியாத ஒரு நபி எந்த அளவுன்னு சொன்னா ஒரு அரசியல் தலைவராக மாறினாரு ஒரு இராணுவ தளபதியாக இருந்தாரு ஒரு ஆன்மீக தலைவராக இருந்தாரு சட்டமேற்றும் ஒரு அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டு சட்டம் அவர் முழு சட்டத்தையும் அல்லாவுடைய சட்டத்தையும் நிர்வாகித்து காமிச்சாரு உலக சமுதாயத்தின் சட்டத்தை வந்து அப்ளை பண்ணி காமிச்சாரு அதே போல ஆசிரியராக இருந்தாரு இமாமாக இருந்தாரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்துக்கு தலைவராக இருந்தாரு இது அனைத்தையும் ஒரே நபர் ஒரே நபரை கொண்டு அல்லா தாலா வந்து நடத்தி காட்டணும் வரலாறு விளங்கும் கண்டிப்பா நிச்சயமாக சத்தியமாக இறைவன் தமிழ் இறைவனிடமிருந்து வந்த தூதர் தான் அப்படின்னு நம்ம ஈமான் உறுதியாகிறதுக்கு புரிந்து கொள்வதற்கு இவருடைய வாழ்க்கையை படிப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றுதான் அடுத்ததாக நம்ம இது எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுட்டு இப்ப மேல சொன்ன விஷயங்கள்லாம் வச்சுட்டு உலகில் சிறந்த ஒரு மனிதரோட வரலாற்றை படிக்க போறோம் எவ்வளவோ வரலாறு எடுத்து படிக்கிறோம் நம்ம யார் யாரோ வரலாறு வரலாறுகள எடுத்து படிக்கிறோம் உலகில் வந்து மிக சிறந்த நபர் அனைத்து துறையிலும் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய புத்தகமான தோ த ஹண்ட்ரட் மோஸ்ட் இன்ஃபுளுசியல் பீப்புள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் எழுதி காட்டுறாரு நூறு பேர் அதாவது உலகத்தில் உலகம் தோன்றியதிலிருந்து அவர் வாழ்ந்த காலம் வரை சில வருடங்களுக்கு முன்னாடி தான் அவர் வாழ்ந்த காலம் வரை இந்த உலகத்தில் வந்து சிறந்த மனிதர்களை பத்தி அப்படியே லிஸ்ட் போடுறாரு நூறு பேர் லிஸ்ட் போடுறார் அவரு ஒரு கிறிஸ்துவர் அதுல முதலாவது இடம் கொடுக்குறவர் யாருக்கு கொடுக்கிறாரு சொன்னா நபிசுல்லா கொடுக்கிறார் அவர் சொல்லும் சொல்றாரு அவர் எழுதும் போது அந்த புத்தகம் தமிழ்லயும் இருக்குது அவர் எழுதும் போறே ஒவ்வொரு துறையும் போட்டு அந்த துறையில அவர் என்ன சாதிச்சாங்க அந்த துறையை அவர் என்ன சாதிச்சா ஒவ்வொரு துறைய அரசியலா போரா குடும்பத்துறையா சட்டமா ஆசிரியரா இந்த மாதிரி ஒவ்வொரு துறையாக எடுத்து அலசி ஆராய்ந்து அதுவும் இவருக்கு மேல இந்த துறையில இவருக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவதற்கு மென்ஷன் பண்ணி மென்ஷன் பண்ணி போட்டிருப்பார் அப்ப அவரு சொல்றாரு நான் எழுதின எடுத்த எழுதின அனைத்து துறையிலும் இவர் வழிகாட்ட ஒரு துறை கூட இல்ல அவரு அவர் பின்பற்றக்கூடிய அவரு ஒரு இறை தூதராக இறை மகனாக ஏற்றுக்கொண்ட அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நபிசல்ல முதலிடத்தில் வச்சுட்டு அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறார் அதற்கு வந்து காரணத்தை சொல்றார் இவர் இன்வால்வ் ஆகாத இவர் கைப்படாத துறையே இல்ல எந்த துறையிலும் ஆய்வு செய்த வரைக்கும் இவருக்கு மேலாக உலகில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாரு அப்ப அனைத்து துறையிலும் சிறந்து விளங்கிய வழிகாட்டிய ஒரு சிறந்த மனிதருடைய வரலாற்றை படிப்பதை விட நமக்கு அதுல நேரம் செலவழிப்பதை விட வேற எந்த ஒரு நபருடைய வரலாற்றை படிப்பதும் ஒரு நல்ல ஒரு அறிவு அறிவார்ந்த ஒரு விஷயமாக இருக்காது ஆக ரசுல்லா சுல்லாத்துடைய வரலாறு முஸ்லிம்களுக்கு மட்டும் இல்ல அனைத்து மனிதர்களுமே படிக்க வேண்டிய அனைத்து மனிதர்களுமே தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து துறையிலும் சிறந்து விளங்கிய ஒரு மனிதரை பற்றிய வரலாறு ஒரு முஸ்லீம் அல்லாதவரும் எடுத்து படிச்சாரு எல்லா துறையை பற்றியும் ரசுல்லா சல்லாஸ் சொல்லிக்காட்டிருக்கிறாங்க இந்தளவு எச்சு எப்படி துப்புறதுல இருந்து மனைவியோட எப்படி உடலுறவு கூடணும் அப்படிங்கறதுல இருந்து ஆட்சிய நாட்டை எப்படி ஆளணும் நாட்டை எந்த அளவு ஆளணும் ஒரு மன்னரோட எப்படி பேசணும் எந்த இடத்துல உடன்படிக்கை ஏற்பட்டு போர் இல்லாமல் போகணும் எந்த இடத்துல போர் இடணும் எந்த இடத்துல விட்டுக் கொடுக்கணும் எந்த இடத்துல விட்டுக் கொடுக்க கூடாது அப்படின்னு அனைத்து விஷயங்களையும் ரபிசல்லா அலுவலம் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த இருபத்தி ஆண்டு கால வாழ்க்கையில் முழுவதுமாக வாழ்ந்து காட்டிட்டு ஒரு துறை கூட இன்னைக்கு சொல்லிட முடியாது ரசூல்லா சிவா அலிஸ்லம் இந்த துறையில் அவர் பேசல இந்த துறையில் அவர் வாழ்ந்து காட்டல அப்படின்னு இன்றைக்கும் உலகத்தில் இன்று இருக்கக்கூடிய இந்த இருபதாம் நூற்றாண்டுல கூட இருபத்தி ஓராம் நூற்றாண்டு கூட இன்னும் முப்பதாம் முப்பத்தி ஐந்தாம் நூற்றாண்டு போனாலும் பரவாயில்ல எத்தனை நூற்றாண்டுகள் கழிந்தாலும் ரசூல்லா சுல்லா அல்லம் தொடாத எந்த ஒரு துறையும் இல்லை அப்ப ஒரு சிறந்த மனிதருடைய உலகிலேயே உலகம் படைக்கப்பட்ட காலத்தின் முதல் உலகம் அழிய போகக்கூடிய காலம் வரை தோன்றிய மிக சிறந்த மனிதருடைய வரலாற்றை நாம் படிக்க போறோம் அப்படிங்கறது நாம் வந்து மனதில் கொள்ளணும் எந்த அளவுன்னு சொன்னா இந்த வரலாற்றை நாம படிக்கல அப்படின்னாலும் பல மக்கள் படிக்கிறது இல்லை ஆனா உலகத்தில் இன்னைக்கும் பார்த்தோம்னு சொன்னா முகம்மது அப்படிங்கிற பெயர் தான் அதிகமாக சூட்டப்படும் பெயர் இப்ப இந்தியாவில் கொயத்தில் பாகிஸ்தான்ல எங்க பார்த்தாலும் ஒரு பேர் வைக்கிறாங்க சொன்னால் அதுக்கு முன்னாடி முகமது வச்சுக்குவாங்க இல்லைன்னா அந்த பேருக்கு பின்னாடி முகமதுன்னு வச்சுக்குவாங்க அதே போல முகம்மத் அப்படிங்கிற வார்த்தை ஒழிக்காத அந்த பெயர் உச்சரிக்காத ஒரு நொடி கூட உலகத்தில் கழிவதில்லை எங்கேயாவது உலகத்தில் ஒரு இடத்துல வாங்க சொல்லிக்கொண்டேதான் இருப்பாங்க செலவாத்து சொல்லிக்கொண்டேதான் இருப்பாங்க இன்னைக்கு இருபத்தி நாலு நேரம் இருக்குன்னு சொன்னா சூரியன் மறைஞ்சு உதிஞ்சு மறையும் வரை உலகம் அழிய போகும் காலம் வரை ஒரே ஒரு நிமிடம் கூட முகம்மத் சல்லா அலம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லாம இந்த உலகில் ஒரு நொடி கூட கழிவதில்லை இப்ப இப்பேற்பட்ட நபியுடைய வரலாற்றை நாம் படிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் கொள்ளணும் படித்தே ஆக வேண்டிய வரலாறு அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கிறத முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கும் நாம் படிக்க கொடுக்கணும் எந்த சொன்னா ஒரு நபர் சொல்லி காட்டுறாரு அப்படி சொன்னா நபி செல்லா அலுவலம் அதாவது புதைபியா உடன்படிக்கை நடக்கும்போது சுகைல்பின் அம்ர் அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்து குறைசிகளுக்கு குறைசிகள் சார்பாக பேரம் பேச வருவார் அதாவது இந்த சுகைல்பின் அம்ர் அப்படிங்கிறவர் யாரும் சொன்னால் இந்த பஞ்சாயத்துலாம் பேசுவாங்கள இந்த டீல் பண்ணுவாங்கள அந்த மாதிரி ஒரு நபர் அவர் என்ன பண்றாரு சொன்னா இவங்க உம்ராவுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இவங்க உம்ரா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க படையை கொண்டு வந்து இங்கே ஆயிரம் நபர்கள் வந்திருக்கிறாங்க இவர்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடக்க நடத்துவதற்கு ஒரு பொதுவான நபரை நிறுத்தி என்ன பண்றாங்கன்னு சொன்னா நாங்கள் இந்த வருஷம் உங்களை உம்முறா விட மாட்டோம் நீங்கள் வெளியிட போயிருங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இந்த சுகைபின் அமர் அப்படிங்கிற ஒரு நபரை தான் குறைசிகள் அனுப்புறாங்க இவர் யாருன்னு சொன்னா பொதுவாகவே வந்து அனைத்து மக்களிடத்திலையும் நெகோசியேட் பண்றவர் அதாவது பஞ்சாயத்து பேசுறவர் நம்ம வழக்கு மொழியில் சொல்லணும்னா பஞ்சாயத்து பேசவிடுறவர் இவர் வந்து சகாபாக்கள்கிட்ட வராரு சொல்றாங்க இந்த மாதிரி குறைசிகளுடைய கோரிக்கைகள் எல்லாம் சொல்றாரு சொன்ன பிறகு திரும்ப அங்க நடக்கா பாக்குறாரு பார்த்துட்டு குறைசிகள்கிட்ட போய் சொல்றாரு நான் வந்து பாரசீக மன்னர்களிடத்துல பேசியிருக்கிறேன் அவர்களுடைய அவர்களை பின்பற்றக்கூடிய நபர்களை பார்த்துருக்கிறேன் ரோம சாம்ராஜ்யம் நஜாசி மன்னர் இடத்துல பேசிருக்கிறேன் அந்த மக்கள் இடத்துல பேசிருக்கிறேன் பல விஷயங்கள் நான் இந்த மாதிரி பேசிருக்கிறேன் நீங்க நபிசுல்லாவஸ்தோட பகச்சிக்காதீங்க அவர்களுடைய அவரை பின்பற்றக்கூடிய நபர்கள் சகாபாக்கள் அவருடைய கண் அசைவுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க ஒழுசுறாங்க அந்த தண்ணியை வந்து அவர்கள் ஏந்திக்கொள்றாங்க அவர்கள் ஒரு கண் அசைவு போதும் உங்களுடைய சமுதாயத்தை அழிச்சிருவாங்க அவங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு நீங்க போயிருங்க அப்படிங்கிற பல சாம்ராஜ்யத்துக்கு இடையிலிருந்து பேசி பேசி முடிக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஒரு சிறு கூட்டத்தை பார்த்து அவர்கள் அந்த அளவுக்கு நபிசுல்லா பின்பற்றக்கூடியவங்களா அவருடைய சொல்லை மதிக்கக்கூடியவராக அவர்களை நேசிக்க கூடிய நபர்களாக அவர்கள் இருந்தாங்க அதே போலதான் நடந்துச்சு நடந்துட்டு இருக்கு உதாரணம் என்ன தெரியுமா நபிசுல்லா இன்னைக்கு இருக்கக்கூடிய கோடான கோடான கோடி மக்கள் வந்து நேசிக்கிறாங்க அப்படிங்கறதுக்கு இப்ப நொஹரம் நோன்பு வச்சா பத்தாவது நோன்பு வைக்கணும் பத்து தான் நோன்பு வச்சாங்க யாரு யூதர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க சொன்னா நபிசாசனம் மதினாவுக்கு வந்த பிறகு மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்த பிறகு அவர்கள் மூசாலத்தை அல்லா காப்பாற்றியதன் கொண்டாடும் நோன்பு வச்சாங்க நன்றி செலுத்தும் அப்படிங்கறதுக்காக நபிசுலம் என்ன பண்ணாங்க சேர்த்து வைப்பேன் அடுத்த வருடம் நான் உயிரோட இருந்தா இன்ஷா அப்படின்னா அடுத்த வருடம் அவங்க உயிரோட இல்லா திட்டாங்க அடுத்த வருடத்திலிருந்து உலகம் அழிய வரை அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையான கோடி மக்கள் பின்பற்றிட்டு மக்கள் கோடான கோடி கோடான கோடி மக்கள் பின்பற்றுறாங்க தூதர் மீது எந்த நமக்கு பாசம் இருக்குது எந்த நேசம் இருக்குது அப்படிங்கறத இந்த ஒரு சம்பவமே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செயலா அப்ப இந்த நேசம் நமக்கு அதிகரிக்கணும் இந்த நேச அவரை பின்பற்றணும் ஒரு சிறந்த உதாரணத்தை பின்பற்றணும் சொன்னா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அறிய வேண்டியது மிக முக்கியமானது அதே இப்ப இந்த லிஸ்ட் ஃபுல்லா நம்ம பார்த்தோம் அதாவது எதனால நம்ம படிக்கணும் படிப்பதனால என்ன சிறப்புகள் பயன்கள் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்க போறது அதாவது இந்த வரலாற்று நம்ம இப்ப எதுல பார்க்க போறோம் இப்ப இந்த தொடர் வரலாறு எந்த புத்தகத்திலிருந்து நம்ம படிக்க போறோம் நான் முன்னாடியே சொன்ன இது ஒருவர் ஆங்கிலத்தில் உரையாற்றிய முழுக்க முழுக்க உலகில் மிக மிக பிரித்தி பெற்ற மிக பிரபலமான ஒரு ஆங்கில உரையை இப்ப நான் எதிலிருந்து எடுத்தாரு அல்பிதா இது இஸ்லாமிக் என்சைக்ளோபீடியா இதுதான் இஸ்லாமத்துடைய தகவல் கலஞ்சியம் சொல்லக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான நூல் இதுதான் இந்த நூல் வந்து இமாம் இவரால் எழுதப்பட்டது இதனுடைய சிறப்பு என்னன்னு சொன்னா உலகம் தோன்றியது முதல் எல்லா சொர்க்க நிறங்களை படைத்து அரசியல் அமர்ந்தது முதல் அதிலிருந்து அனைத்து வரலாறுகளும் நபிமாருடைய வரலாறு பின்னர் அதன் அது கசசூல் அன்பியா ஆதம் அலைய இஸ்லம் முதல் நபிசுல்லா அலையம் வரை கசசூல் அன்பியா இந்த வரலாறுகள் முழுவதும் ஹதீஸ்கள் அடிப்படையில் வரலாற்று அடிப்படையில் அதே போல அதன் பிறகு நான்கு கிள குலஃபாய் ராசிதங்கள் அவர்களுடைய வரலாறு அதே போல அப்பாசிய கிலாஃபத்து முதுமானிய கிலாஃபத்து அனைத்து வரலாறுகளும் அவருடைய இறப்புக்கு முன்னாடி உள்ள அனைத்து வரலாறுகளையும் தொகுத்து வச்சிருக்கிறார் அவர் அதே போல கிதாப் அதாவது இறுதி நாட்களுடைய அதாவது கேமத்தினாலுடைய அடையாளங்கள் அல் பித்தன் இந்த கிதாப் சகியான அறிவிப்புகளை கொண்டு கியாமளுடைய அடையாளங்கள் இந்த தொகுப்பு இஸ்லாமிய தகவல் களஞ்சியம் சொல்லப்படுது இந்த இமாம் கசசுல் அன்பியா அதுல வந்து நபிசுல்லா வரலாறு தமிழ்ல கூட இருக்கு ஆயிஷா பதிப்பகத்துல வெளியிருக்கு ஆதம அலிசிலம் முதல் நபிசுல்லா அலுவலம் வரை எட்டு பாகங்களாக வெளியே வந்திருக்கு அதே போல அடுத்து நம்ம முக்கியமாக நாம் எந்த நூலை எடுத்திருக்கிறார் இவர் வந்து இந்த நூல் வந்து ரெஃபர் பண்ணிருக்கிறார் இந்த ரெண்டு நூலுக்கும் வித்தியாசம் பொதுவாகவே ஹதீஸ்களுக்கும் வரலாற்றுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா ஹதீஸ்களுக்கு நிபந்தனைகள் நிறையா இருக்கும் ஒரு ஹதீஸை நிராகரிப்பதற்கு ஒரு ஹதீஸை ஏற்பது ஏற்பதற்கு அது பலகீனமா அல்லது இட்டுக்கட்டப்பட்டதா இதை ஏற்பதற்கு பல நிபந்தனைகள் இருக்கும் உதாரணமாக ஹதீஸ்கள்லயே ஹதீஷ்கலைகளுடைய இமாம்களை எடுத்துட்டோம் இபாதத்து செய்வதற்கான ஹதீஸ்களை எப்படி அணுகணும் அதை ஏற்றுக் கொள்வதற்கான அணுகுமுறைகள் இபாதத்துகள் செய்யாத அமல்களுடைய சிறப்புகளை கூறக்கூடிய அந்த ஹதீஸ்களுக்கு நிபந்தனை ஏற்பதற்கான நிபந்தனைகள் இது இது ஒரு வரையறையா இருக்கும் இது ஒரு வரையறையா இருக்கும் அதே சீரா அதாவது இந்த வரலாற்றை ஏற்றுக்கொள்வதைகள் டோட்டலா வேலை வரும் ஹதீஸ்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரிக்டான வரைமுறைகள் வந்து சீராவுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க பல அறிவிப்பாளர் அதற்கு வந்து தனியான ஒரு கோட்பாடுகள் இருக்கு அப்ப அந்த அனைத்து கோட்பாடுகளையும் கடைபிடித்து இந்த கிதாப் வந்து எழுதியிருப்பாங்க அதாவது அ சீரா இபு நபவியா இந்த நூல் பார்த்தோம்னு சொன்னா முழுக்க முழுக்க சகையான ஹதீஸ்களை வைத்து மட்டும் தொகுக்கப்பட்ட நூல் இப்ப இந்த நூலை வந்து இமாம் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாரு இந்த இபிலுகசீருடைய அல்விதாய வநிகா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இதுல வந்து ஹதீஸ்களும் இருக்கும் சீராவும் இருக்கும் சீரா இப்போ உதாரணமாக எடுத்துட்டோம் சொன்னா சீரா இப்னு இஷாக்கு சீரா சீரா அல் மக்ரிசி அதே சீரா இப்னு சாத் இப்போ இதில் வரக்கூடிய வரலாறுகளுடைய அந்த செய்திகளுடைய ஏற்கக்கூடிய தன்மைகள் அந்த அதிச வந்து அந்த அறிவிப்புகளை ஏற்பதில் வந்து தளர்வுகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதீசை ஏற்பதை விட இப்போ இப்னு கசீருடைய அவர்களுடைய கோட்பாடுகள் படி இந்த வரலாற்றை ரெஃபர் பண்ணியும் ஹதீஸ்கல்லருந்து ரெஃபர் பண்ணியும் அதே அடுத்து ஒரு நூல் என்னன்னு சொன்னா அசுசுல் சுன்னா சயித் ஹவா அப்படிங்கிற நபர் தொகுத்த ஒரு நூல் இது எல்லாமே பழங்காலத்து நூட்கள் இது வந்து முழுக்க முழுக்க ஹதீஸ்கள் சகி ஆன ஹதீஸ்களை அடிப்படையாக தொகுக்கப்பட்ட நூல் இது அதே போல அடுத்து மன ஜல் ஹராக்கி இதோடைய ஆசிரியர் யாருன்னு சொன்னா மொய்தல் ஹபான் இவரு வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜ் ரசுல்லாவுடைய வரலாறையே ஸ்டேஜ் ஸ்டேஜா எந்தெந்த பல ஸ்டேஜ்களை ஒவ்வொன்னா குறிப்பிட்டு அந்த மூமெண்ட் எப்படி எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு விளக்கி இருப்பார் ரெஃபர் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து முகமது அல் கசாலி ரஹருடைய நூலையும் வந்து ரெஃபர் பண்ணிருக்கிறாங்க இந்த நூல் முழுக்க முழுக்க தருபிய வரலாற்ற மட்டும் வரலாற்ற படிச்சுட்டு மட்டும் போகாம இந்த சம்பவத்தில் என்ன நமக்கு தருபியா இருக்குது இந்த போரில் நமக்கு என்ன தருபியா இந்த உடன்படிக்கையில என்ன தருவியா இந்த தாவா முறையில என்ன நமக்கு தருவியிருக்கு இந்த சமுதாயத்துக்கு அப்படின்னு சொல்லி அலசி ஆராயக்கூடிய ஒரு நூலாக இருக்குது அடுத்தது வந்து அதே பெயர் அல் அதாவது முகமது சயித் ரமதான் புயூத்தி இவர் மிக பிரபலமான ஒரு அறிஞர் இவர் வந்து இதுல வரலாற்றிலிருந்து சட்டங்கள் பிக்குகள் வந்து எடுத்திருப்பாங்க ஒவ்வொரு வரலாற்று நிகழ்விலும் சட்டங்களை வந்து எடுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார் அடுத்தது அதே போல குரபா சேக் சமான் அவுதா இது போன நூற்றாண்டு வாழ்ந்த ஒரு நபர் இவர் வந்து படிப்பினைகள் ஒவ்வொரு வரலாற்றிலும் இருக்கக்கூடிய படிப்பினைகள் இன்று நமக்கு அது எப்படி நம்ம வந்து அதை அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நூல்களை வந்து அடிப்படையாக கொண்டு சிறப்பான ஒரு வரலாற்றை ஆங்கிலத்தில் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு வரலாற்றை நம்ம ஆங்கிலத்திலிருந்து தொகுத்து மொழிபெயர்த்து தமிழ்ல வந்து நம்ம இன்ஷால்லா வரக்கூடிய வாரங்கள் வந்து நம்ம பேச இருக்கிறோம் அப்ப வளமையாக இது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் இப்ப நபிசுல்லாத்துடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து அதை மக்களிடையே பரப்பி அதை அமல் செய்யக்கூடிய மக்களில் மேலும் நபிசுல்லாலோடு நாம் மறுமையில் எழுப்பக்கூடிய அவரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை நாம் அனைவருக்கும் அல்ல தந்த அருள் புரிவானாக என்று உரையை முடித்துக் கொள்ளுங்கள்